नमो ம் நமோதுோம்மவிதாசம் கத்திருஷிபோ மஹோ குருப்பலவரோமோரா ஜம் நம் காரம் அ காரணம் வடபாச்சாரியர் அைத்த வேதாந்தாந்தின்படி சிருஷ்டி வாஸ்தவம் இல்லை சிருஷ்டி ஒரு மாயா காரியம் சிருஷ்டி மித்யா சகுணபிரம்ம ஒரு வார்த்தை புதுசாக சொல்றேன் சகுணபிரகதா சம்பந்தா சகுணம் பிரம்ம மித்தியா சகுணம் பிரம்ம சகுணம் பிரம்மனுடைய படைப்பும் மித்யா சகுண பிரம்மனும் சகுண ஜீவர்களும் ஜீவத்வம் ஜகத்வம் ஈஸ்வரத்துவம் மித்யா பிரம்மை சத்தியம் இதுதான் கௌடபாச்சாரியருடைய அழுத்தமான உபதேசம் அதை போக்கஸ் பண்ற இந்த ஜீவன் என்னும் தன்மை உலகம் என்னும் தன்மை கடவுள் என்னும் தன்மை இந்த ஜீவ ஈஸ்வர ஜெகத்வம் பரபிரம்மனில் மாயையா அத்தியஸ்தம் பரபிரம்மனிடத்தில் மூன்றும் கற்பிக்கப்பட்டது இந்த கற்பனையை நீக்குவதுதான் நமது குறிக்கோள் இந்த கற்பனையை கற்பனை என்று புரிந்து கொண்டால் அதுவே முக்தி அதுவே மோக்ஷம் ஆகவே மோக் என்ன பண்ணணும் இதெல்லாம் உண்மைங்கிற எண்ணத்தை விடறதுதான் மோக்ஷம் சட்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் உண்மைங்கிற எண்ணத்தை விடுறதுதான் மோக்ஷம் முதல்ல இதெல்லாம் சொல்கிறோம் தர்மம் புண்ணியம் பாபம் ஈஸ்வரன் ஸ்வர்க்கம் நரக்கம் இதெல்லாம் வாஸ்தவம் தான் பேசின்ட்டு இருக்கோம் நம்ம அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு பக்குவத்தை கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பேசினோம் உபதிஷ்ட இதுவரைக்கும் சொல்லாம் தோற்றத்தை பத்தி பேசினதெல்லாம் ஜாதிவாதம்னா இந்த பிராமண நட்சத்திரிய கிடையாது அது ஜாதிக்குள்ள இருக்கிற ஜாதி எது ஜாதி சிருஷ்டியே ஜாதி அதுக்குள்ள இருக்கிற ஜாதி இந்த பல ஜாதிகள் ஆயிர அது ஏதோ காரணமாக இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு தாத்பர் சொல்ல போனால் இந்த அஜாதி புரிஞ்சா இந்த ஜாதி அபிமானத்துக்கு இடமே ஜாதி அபிமான ஜாதி தர்மத்தை விட வேண்டிய அவசியமும் ஜாதி அபிமானத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எப்படி இருக்கு ஜிதி தர்மத்தை விட வேண்டியதாகவும் இருக்காது ஜாதி அபிமானமும் இருக்காது ஜாதி தர்மத்தையும் விடமாட்டோம் ஜாதி அபிமானத்தோட இருக்க மாட்டோம் என்ன பண்றது ஜாதி தர்மத்திலிருந்து நம்மளை நீக்கிறது இல்லை ஜாதி அபிமானத்திலிருந்து நம்மளை நீக்க அஜாதிவாதா ஜதிவத்தி போதையதி அப்படி சொல்லணும் அஜாதிவாத இதெல்லாம் நானா சேத்துன்னு சொல்கிறேன் எல்லாம் புஸ்தத்தில் இல்லை ஜாதி அபிமானிம் பதயத்துமத்தி நோதயத்து ஜாதி தர்ம சத்ய வா மிவா ஜாதி தர்மம் மித்தியதான் மி பிரபஞ்ச மித்யா தர்ம ஈஸ்வரா மித்யா பக்தி எல்லாம் பிரபஞ்சத்தில் மித்யா பிரபஞ்சத்தில் ரிலேட்டிவ் பீஸுக்கு அதுவோ ரிலேட்டிவ் பீஸ்ன்னு சொல்கிறோமே அந்த ஆபேஷிக சாந்திக்கு இந்த மித்யா தர்ம வியவஹாரம் அவசியம் ஆபேட்சிகாந்திக்கு மித்தியா தர்ம வியவஹாரம் அவசியம் மித்தியா அதர்ம வியவஹாரம் பண்ணினா ஆபேட்சிகாந்தி கிடைக்காது ஆத்திய அசாந்தி தான் அதர்மாச்சரணம் பண்ணினால் லௌக உலக உலக வாழ்க்கையில் அதர்மத்தை கடைப்பிடிச்சா நிரந்தர அசாந்தி தான் மிச்சம் ஆனால் உலக வாழ்க்கையில் தர்மம் ஈஸ்வரன் சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணினா ஆபேட்சிக சாந்தி நிறைய அதுவே நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் அந்த ஆபேட்சிக சாந்தி இப்போ இந்த ரொட்டீனை வந்து ஆசைப்பட்டு தானே இங்கே இருக்கோம் எல்லோரும் இப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த ரொட்டீன் மார்னிங் டு நைட்டு வரைக்கும் ஆசிரம் ரொட்டீன் இது நல்லா இருக்குது நம்ம வந்து இந்த வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு தானே இருக்கோம் ஆசைப்பட்டு இல்லைன்னா இது துக்கம்தான் ஆசைப்பட்டு இருந்தால் இது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ எதுக்கு சொல்கிறேன் இந்த ஆபேட்சிக்க சாந்தி தான் இந்த வியாபகிக்க பிரபஞ்சத்தில் நமக்கு இருக்குது ஆனால் வேதாந்த அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி இந்த தார்மிக விவகாரமும் மித்யா ஆபேக்ஷிகாந்தி சத்தியமாக மிச்சயான்னு கேட்டால் என்ன சொல்கிறது மித்யா ஆத்தியந்த சாந்திங்கிறது என்னதுன்னா ஆத்தியந்த சாந்தி மம ஸ்வரூபா ஆத்திய சாந்தி என்னுடைய ஸ்வரூபம் அதை நான் அடைய வேண்டிய அவசியமே இல்லை சொல்லிகிட்டே போகலாம் முடிக்க முடியாது அதனால அவர் ஜராமரணமிச்சந்த ஸ்லோகத்தை விட விடாது ஜராமரணமி ஜராமரண நிர்முக்தா சர்வே தர்மாஸ்வாவ ஜராமரணமிச்சந்த சியவந்தே தன்ம நீ அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது நாம எப்போ ஸ்வபாவத்த வயம் சர்வே முக்தா யாருக்கு மற்றவனுக்கு புரியுறதோ இல்லையோ நானாவது புரிஞ்சிக்க வேண்டாம படிச்சு ஸ்வபாவத்த அகம் முக்தா ஸ்வபாவத்தி முக்தா பரந்தூ பவான் ந ஜானாதி உனக்கு அது தெரிய மாட்டேங்கிறது ஓர் ஆயிரம் முறை சொன்னாலும் நெஞ்சே உணரமாட்டாயா சரி என்ன பண்றது என்ன சொல்ல வேண்டியதான் தாற்பயம் இந்த சிருஷ்டிக்கு காரணம் சொன்ன மாட்டின் ஆனா இவ்வளவு விழுந்து விழுந்து காரணம் சொல்லித்தேன் உபனிஷத்துனா அது வந்து ஹீன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டிபேதம் பார்த்துட்டோம் ஸ்லோக நம்பர் என்ன பதினாறா பதினேழு பதினாறு அது வந்து அத்வைத பிரகரணத்துல பார்த்துட்டோம் பதினாறா ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம் உபதேசாதயம் வாத எத்த கிஞ்சின் நாயத்தை இதே பிடிச்சிருக்காரு ஒரே பல்லவி தான் எத்தனை கிஞ்சின் ந எத்தனை கிஞ்சின்ன ஜாயத்தே நம்மளானா இது இதுக்கு நமக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற மிஸ்கன்செப்சன்கிறாங்க ஆங்கிலத்தில் ராங் நோஷன் சொல்லுகிறார்கள் இது ஒரு தப்பாக ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருட்டோம் இந்த சிருஷ்டி அப்போ சிருஷ்டியை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னா எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் கிடையாது சிருஷ்டியே இல்லைன்னு சொல்லிட்டு போகும் அப்போ சிருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த அபிப்பிராயத்தை விடு அதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா என் கலாச கேடு கேட்டு இருந்தாலும் இருக்குது உடம்பு இருக்குது உலகை இருக்குது அந்த எண்ணம் பலமாக இருக்கேன்னா அந்த பலமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒழுங்காக படிச்சுட்டே இருக்கு புரியும்னு அதுக்காக வேண்டி சாங்கிய மதத்தில் இந்த காரணக்காரிய விஷயத்தில் இருக்கிற தோஷங்கள் சொல்லப்பட்டன பதினோராவது ஸ்லோகத்திலே காரணமே காரியமாக கருதப்படுமா காரணத்திலிருந்துதான் காரணமே காரியமாக ஆகுமானால் காரணம் பிறந்ததாக ஆகிவிடும் பிறக்கின்ற காரணம் எப்படி நித்தியமாக இருக்க முடியும் எனவே காரண அனித்ய தோஷ காரண அனித்யத்துவ தோஷ தோஷம் உபதேசிக்கப்பட்டது பதினோராம் ஸ்லோகத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் காரணமும் காரியமும் வேறுபடாதது என்று கருதப்படும் ஆயின் காரியமும் காரணமும் காரியமும் ஒன்று என்று கருதப்படும் ஆயின் காரியமும் காரணத்தினுடைய குணத்தோடையே ஆகும் காரியம் காரணம் காரணத்தினுடைய குணம் என்ன அஜம் நித்தியம் இதுவும் அஜமாகவும் நித்தியமாகவும் ஆயிடும் எது காரியம் அனுபவத்தில் ஒத்துக்க முடியுமா எல்லாம் ஜாத்தமாக இருக்குது அனித்தியமாயிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஜாத்தசே இவோ மூத்து ஆக தோன்றுகின்ற தோன்றுகின்ற காரியத்திற்கு ஜாயமானத்து காரியாத்து தோன்றுகின்ற நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காரியாத்து காரணம் கதம் தேவம் பதி காரிய நித்தியதோஷா இதில் சொல்லப்பட்டுருக்கேன் காரிய நித்தியோஷ பார்த்துட்டோம் நம்ம திரும்ப திரும்ப பார்க்க வேண்டாம் பார்த்தா அதுலயே உட்காந்துருவோம் ஆக என்னால் இதை எதி காரியம் எதி அஜம் சாத் பார்த்தபோது எதி ஜாயமானது காரியாத் காரணம் அனன அனன்யம் சித்தி தே கதம் துவம் பதி ஒன்று திரும்ப சொல்ல சொல்லது பன்னிரத்தின் இரண்டாவது காரண அநித்தியங்கிறத நீ ஒத்துக்க முடியாது காரியம் நித்தியம்ங்கிறதையும் ஒத்துக்க முடியாது அப்படியானால் காரண காரிய சம்பந்தமே சரிவராமல் பெ நீ ஒரு காரணத்தை மனசு விளையில தர்க்க சாஸ்திரப்படி வச்சுனுட்டாங்க இவங்களா ஒரு கற்பனை பண்ணிணுட்டாங்க ஒரு காரணத்தை பண்ணிடும்ட்டாங்க அந்த காரணம் வந்து நித்தியம் காரிய வந்து அனித்தியம் அது தெரிஞ்ச விஷயம் நம்ம உலகத்தில் பார்க்குறதுலாம் தெரியல இங்கே வேணால் நீங்கள் இதுக்கு அது காரணம் மரத்துக்கு வித காரணம் இதையாக சொல்லின்னு இருக்கலாம் ஜகத்துக்கு காரணத்தை கற்பனையாக பண்ண முடியும் எப்படி ஊகம் பண்ணுறது ஜகத்துக்கு காரணத்தை கற்பனை பண்ண முடியாது ஊகம் பண்ண முடியாது ஆனால் அவங்க ஊகம் பண்ணி கற்பனை பண்ணி வச்சுட்டுருக்காங்க பிரதானம் பிரதானம்னு சொல்லி அதுக்கு வந்து லட்சணங்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அஜம் நித்தியம் என்றெல்லாம் அதை சொல்லுகிறார்கள் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அப்படி நீங்கள் அப்படி சொன்னால் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா உலகத்தில் வந்து காரணம் காரணம் வந்து காரியமாக ஆன ஆகிறத பார்க்குறோம் அப்புறம் அந்த காரியத்திலருந்து இன்னொரு காரணம் உண்டாகிறது அது இன்னொரு காரியத்தை உண்டு பண்ணுறது இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆகையினாலும் ஒரு நாளும் அழியாத காரணத்தை உலகத்தில் நாம் அனுபவிக்கவே இல்லை நம்ம எக்ஸாம்பிள் வேறு அவங்க வந்து பரிணாமவாதத்தில் இருக்கிறார்கள் அந்த பரிணாமவாதத்துக்குள்ள பற்றி தான் தவிர நம்ம தங்கன்னக உதாரணத்தை இப்போ நினைக்கக்கூடாது நம்ம திருஷ்டாந்தம் என்னது விவர்த்த காரணம் அதனால் நம்ம பரிணாமவாதம் என்னது நம்ம மித்யா பரிணாமவாதிகள் சத்யபரிணாமவாதிகள் கிடையாது இதை மறக்க கூடாது ஸ்லோகத்தை படிப்போம் வைத்த அஜா வை ஜாத்திய நா இப்போ ரெண்டு தோஷம் சொல்றார் சாங்கிய மதத்தில் இன்னும் இருக்கிற ரெண்டு தோஷம் சாங்கிய மதத்தினுடைய அபிப்பிராயத்தில் இருக்கின்ற இந்த சத்காரண சக்காரியவாதத்தில் இருக்கிற மேலும் இரண்டு குறைகள் குற்றங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன முதல்ல சொன்ன குற்றம் என்ன காரண அனித்ய தோஷகா ரெண்டாவது சொன்ன தோஷம் என்ன குற்றம் என்ன காரிய நித்தியத்துவ தோஷகா இப்போ மூணாவது ஒன்று சொல்ல போகிறார் ோத தோஷா யுக்தி விரோதா யுக்தி விரோதம் யுக்தி விரோத தோஷா திருஷ்டாந்த அபாவ தோஷா திருஷ்டாந்த அபாவம் திருஷ்டாந்தமே இல்லை அது ஒரு தோஷம் எதை சொன்னாலும் திருஷ்டாந்தத்தோடு சொல்லி ஆகணும் நீ தர்க்கம் பிரதானம் உங்களுக்கு வர்க்கப்பிரதானவாதிகள் சாங்கியர்கள் ரெண்டாவது தோஷம் என்னன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் விளக்கம் பார்த்துக்கும் ரெண்டாவது தோஷம் என்னன்னா அனவஸ்தா தோஷா உங்களுடைய மதம் மதத்தில் சொல்லக்கூடிய காரணம் அனவஸ்தா தோஷத்தை உடையதாக இருக்கிறது முடிவின்மை என்கின்ற குற்றம் உடையதாக இருக்கிறது முடிவின்மை என்பது ஒரு குற்றம் முடிக்கவே முடியாது அது ஒரு குற்றம் அனவஸ்தாதோஷா ஆக திருஷ்டாந்த அபாவாது என்னென்ன யுக்தி விரோத யுக்திஹீனம் வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம் எப்படி சொல்கிறோம்னா நாம் அப்புறம் பாட்டு இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம் அண்மையும் பார்ப்போம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த ஜகத்துக்கு காரணம் இருக்க அந்த பிரதானம் தானம் வந்து அதுக்கு காரணம் எதுவும் கிடையாது அது ஆரம்பமே இல்லாதது அது வந்து அனாதிகிங்கிறாங்க பிரதானம் பாருங்கள் எத்தனை லட்சணம் பார்த்துக்கோங்க எனக்கு கூட இன்னொன்று போட்டுக்கணும் தோணிது ஆனால் அதெல்லாம் யாரும் சொல்லலை நல்லா நம்ம தெரிஞ்சிக்காம சொல்ல விடாது விஷாம் வச்சுன்னு இருக்காது இப்போ வந்து அஜம்னு ஒரு பதம் வந்தது பின்னம்னு ஒரு பதம் வந்தது நித்தியம்னு ஒரு பதம் வந்தது என்ன அது வந்துருக்கு அந்த பின்னத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லிட்டோம் அந்த பிரதானத்தினுடைய குணம்னு சொல்லிட்டோம் அந்த விகாரத்த பின்னம் இஸ்இக்குவல் டுபிரதானம் அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம் விகாரரூபிரதானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம் சொல்லணும்னு நினைச்சா அபின்னம்னு போடலாம் அஜம்ங்கிறது வந்து அபின்னம்னு போடலாம் அப்படி யாரும் எந்த வியாக்கியான காரனு சொல்லலை அஜம் நித்தியம் இன்னொன்று என்னதுன்னா அனாதிகி அனாதிகிங்கிற பதம் இல்லை ஆனால் அர்த்தம் அதுதான் அப்புறம் சொல்றேன் ஆஹா அநாதிகி இது மூணு அபிநம்னு கூட போட்டுக்கலாம் காரியம் எப்படிப்பட்டது பின்னம் ஜாத்தம் ஜாத்தம் பின்னம் அனித்யம் அப்புறம் என்னது சாதி ஆதியை உடையது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த பின்னம் மாத்திரம் அதனாலதான் சங்கராச்சரிய சொன்னார் கோழிய பாதி அறுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்திண்டு பாதி கோழிய முட்டைக்கு போடுறதுக்கு வச்சுக்கலான் நடக்குமா அது மாதிரி இந்த காரணத்தை அதே மாதிரி இந்த பால் தயிர கூட யோசிச்சு பார்த்தா பால் தயிரானதுக்கு பிறகு திரும்ப பாலாக்க முடியுமா முடியாது பரிணாமவாதத்தில் இருக்கிற ப்ராப்ளம் இதெல்லாம் பால் தயிராகிட்டா திரும்ப பாலாக்க முடியாது தயிரை வேணால் கடைஞ்சி நெய்யாக்கலாம் திரும்ப நெய்யை தயிராக்க முடியாது அப்படி இருக்கு அப்புறம் அதுக்கூட ஃப்ரெஷ்ஷு பால் வேணும் மறுபடியும் இன்னொரு புது பால் வரணும் அந்த பால் வச்சு தான் தயிர் பண்ண அந்த பாலையும் தயிர் பண்ணிட்டால் பால் அப்போ என்னென்னா இன்னொரு புது பால்வன் பால் புது புதுசாக வந்துட்டே இருக்கணும் தவிர இப்போ புரியறதில்லை இப்போவே அது மாதிரி இந்த பரிணாமவாதத்தில் இருக்கிற குறைபாடுகள் தோஷங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது அதை பற்றி இங்கே சொல்லலை பிரதானத்தை வந்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நம்ம ஞாபகம் அந்த ஈக்குவேஷன் மறக்கக்கூடாது சமன்பாடு காரணம் இஸ் ஈக்குவல் காரணம் இஸ் பிரதானம் இஸ் ஈக்குவல் நித்தியம் அஜம் இது பிராக்கெட்டில் வேணா போட்டு வச்சுங்க இது வந்து நான் இது வந்து நீங்கள் புத்தகத்தில் எங்கேயும் பார்க்கக்கூடாது அபின்ம் வேறையாக இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதில் யாரும் இல்லை சங்கராச்சாரியர் வந்து பின்னம்ங்கிறத வந்து விகாரம் தான் அர்த்தம் பண்ணுறார் ஏகதேசம்ங்கிற ஏகதேச விபக்தங்கிறர் ஒரு தேசத்தில் பிரிச்சிருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு பிரதான ஒரு பக்கம் பிரிஞ்சு பாதி வந்து அதுக்கு தான் நான் பாதோசிய விஸ்வா பூதானி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் சரி வராதப்பா ஏதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கதை சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம மனசை கொஞ்சம் வழி திருப்புறத்துக்காக வேண்டி மாண்டூக்கியத்துக்கு பக்குவத்தை கொடுக்கறதுக்காகத்தான் மற்ற உபனிஷத்து படித்தோம் மற்ற உபநிஷத்தில் எதுக்கு படித்ததுன்னா மாண்டூக்கிய உபனிஷத்தை படிக்கிறதுக்கான பக்குவத்துக்காகத்தான் மற்ற உபனிஷத்துலாம் படித்தோம் மற்ற உபனிஷத்துக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா அதில் ஓரளவுக்காக சிருஷ்டியை கொஞ்சம் மதித்தோம் இங்கே வந்து சிருஷ்டியை ஒரேடிய நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சிருஷ்டிய சிருஷ்டிய நிஷேதம் பண்ணுறோம் நமக்கு என்னமே அது தான் ஆரம்பத்தில் என்ன இந்த பாட்டு ஒன்று இந்த கைவில் இந்த பாட்டு ஒன்று இருக்கேன் இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டற்றொன்றாய் ஒப்பமாய் உணர்வற்றொன்றாயா இருக்கும் அப்பிரமத்தில் ஒன்று ஒரு பாட்டு வரும் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு இப்படி போல நாமரூபம் ஏதும் இன்றி ஒப்பமாய் உணர்வாய் அப்படியே படிச்சுடுங்க நான் சொல்லிவிடு நல்ல பாட்டு கைவல்ல உனியத பாட்டு பரவாயில்லம்மா அப்படியே படிச்சுட்டோம் இந்த பாருங்கள் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் புதுசா ஒரு புத்தகம் இரண்டுமின்றி இருபத்தொன்னு பாட்டு தத்துவல்ல ஒப்பமாய் இரண்டொன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே சரித்தவென்று அறிந்து கொள்ளே ஜித்தவென்று சென்றுந்து கொள்ளே இப்படி போலி ஒ இரண்டற்று ஒன்றாய் உணர்வுளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜித்தவென்று அறிந்து கொள்ள போகிற கற்பனை அப்படின்னு அடுத்த பாட்டுல இருந்து வரப்போகுது கற்பனை எப்படின்னு செப்புவார் அப்ப அதுக்கு அதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கற்பனை அத்தியாசம்தான் சகுண பிரம்மனே அத்தியாசம்தான் நமக்கு நிரகுண பிரம்மன் ஒண்ணுதான் அனத்தியஸ்தா அனத்தியஸ்தம் நிர்குணம் பிரம்மன் சகுண பிரம்மனே நமக்கு அத்தியாசம்தான் ஜீவன் அத்தியாசம்தான் அனுபவிக்கிற ஜகத்து அத்தியாசம் தான் ஆக இதை புரிஞ்சுக்கணும் அவங்க பிரதானத்தை வந்து அனாதின்னு சொல்லுகிறார்கள் வந்து நம்ம அதுக்கு போய்டுவோம் அனாதின்னு சொல்லுகிறார்கள் இந்த அனாதிக் அநாதியான ஒரு காரணம் இருக்குது அந்த அனாதியான காரணத்திலிருந்து தான் இந்த ஜகத்து ஆதியை உடைய இந்த ஜகத்தெல்லாம் தோன்றியது அதுக்கு எதாவது எக்ஸாம்பிள் இருக்கு நீ தர்க்கத்தை வச்சு தானே பேசுகிறீங்க நாங்கள் வேதத்தை வச்சுருக்கோம் வேதத்தை சொல்ல போகிறோம் அவங்களுக்கு வேதம் பிரதானம் இல்லை வேதம் வந்து அப்பிரதான் நாங்கள் வேதத்தை வச்சுக்கொண்டிருக்கோம் அதில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆனால் நீ என்ன வச்சுட்டுருக்க உனக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்குது உலகத்தில் ஏதா ஒரு பதார்த்தம் சொல் ஏதோ ஒரு காரணத்தை ஆரம்பம் இல்லாத காரணத்தை எதையோ ஒன்று சொல் அந்த காரணத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு உலகத்தில் என்ன இருக்குது கோழி வந்துதான் கோழியிலிருந்துதான் உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற காரணம் எல்லாமே இன்னொரு காரணத்திலிருந்துதான் வந்திருக்கு இன்னொரு காரணத்திலிருந்துதான் வந்திருக்கு அப்போ ஒரு காரணமே இன்னொரு காரியமா இந்தியம் எந்த ஒரு வந்து பரிணமிச்சுண்டே இருக்குன்னு ஒரு காரணத்தை காட்டுவாந்த நீ பாட்டு கற்பனை பண்ணி சொல்றோன்னு நான் வந்து திடீர்னு சொல்றேன் இந்த டம்ளர் இந்த டம்ளர் இருபத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எகிப்து என்ன யாரோ ஒருத்தன் யூஸ் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சு உங்களேன் சொல்கிறேன் இதுக்கு பேர் என்னன்னா புருடான்னு பேர் புருடான் சொல்லுவான் இந்த புழுகு கந்த புராணத்தில் கூட இல்லைம்மா அது மாதிரி நான் படிச்சு சொல்லி வைக்கிறேன் இது வந்து பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இதுக்கு என்ன எனக்கு எனக்கு என்ன டேட்டா இருக்குது ஒன்றுமே இல்லை நான் படிச்சுமா சொல்லி வைக்கிறேன் அதுக்கு என்னது ஒரு வார்த்த சொ இது வெறும் இமேஜினேஷன் வெறும் கற்பனை ஏதோ நான் சொல்றதெல்லாம் சத்தியம் நீங்க நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க சாமியார் சொல்லிட்டாருப்பா இது பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் எகிப்தில் யாரோ ஒரு ராஜா வச்சிருந்தானா அந்த ராஜா பெயர் என்ன ஏதோ சொல்லி வைக்கிறேன் கூட ஒத்துப்பீங்களா வெறும் கற்பனை தானே அது மாதிரி என்ன சொல்றேன்னா இந்த ஜகத்துக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் வந்து பிரதானம் அந்த பிரதானம் வந்து அஜம் அந்த பிரதானம் வந்து நித்தியம் அந்த பிரதானம் வந்து அனாதிபதி சொல்லிக்கிட்டே இருக்க என்னப்பா ஆதாரம் இருக்கு அஜம் பிரதா அஜம்ங்கிற நித்தியம்ங்கிற அனாதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உலகத்தில் ஏதாவது ஒரு பொருளாவது அனுபவத்தில் இருக்கா இதை வச்சு தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுதான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் நீ இந்த திருஷ்டாந்தத்தில் எங்கேயாவது ஒன்னாவது அநாதியான நித்தியமான அஜமான காரணம் ஒன்று ஒரு பொருள் காமிச்சு கொடு பார்ப்போம் அப்படின்னா கிடையாது கிடையாது ஆகையினால என்ன சொல்றோம் காரணம் அனித்யம் காரணத்வாத் பீஜவத் காரணம் அவங்க பாஷையிலே போடுறோம் இதுக்கு பேரு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த பிரதானத்துக்கு இன்னொரு விட்டுவிட்டேன் அனுமானம்னா என்ன ஒரு ஊகம் இருக்கணும் அதுல இருந்துதான் எல்லாம் பரிணமிச்சிருக்கணும் இந்த பரிணாமங்களுக்கெல்லாம் மூல காரணம் அனைத்துக்கும்ணம் அபரிணாம பிரதானம் எப்படி இருக்குணாம பிரதானமான பிரதானத்தில் இருந்து பரிணமிச்சதுனா எவ்வளவு அபரிணாம பிரதானத்திலிருந்து பரிணமிச்ச பிரபஞ்சம் சொன்ன முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்கள் இது சரியான சிந்தனை இல்லை ஆனால் நிறைய பேர் இந்த குரூப் தான் இருக்காங்க நமக்கு பிரசித்தமா இருக்கிற விசிஷ்டா தைதிகள் சைவ சித்தாந்திகள் இந்த சாங்கியர்களோட குரூப்ல சேர்ந்தவங்க தான் அவங்களோட சேர்ந்து சத்காரிவாதம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இருக்கட்டும் ஆக இப்படி நம்ம இதை முடிச்சுடுறோம் திருஷ்டாஸ்தி திருஷ்டாந்தர்த்தம் சான்று இல்லை நம்ம பாஷையில் சொன்னால் சான்று இல்லை எடுத்துக்காட்டு இல்லை சொல்லணும் எடுத்துக்காட்டு உதாரணங்கள் எதுவும் இல்லை தமிழ் மொழியில் இருக்கிற உதாரணம் சம்ஸ்கிருத உதாரணம்னா மேற்கோள்னு அர்த்தம் எடுத்துக்காட்டு வேற மேற்கோள் வேறு புரிய நான் சொல்லிட்டேன் காரணம் அனித்யம் ஏ காரணத்துவாத் பீஜவது கோரும் இதுதான் வியாப்தி சும்மா வியாப்தி இல்லாமல் பேசக்கூடாது அவங்களுக்கு எதா பிரத்யட்சமாக ஏதாவது ஒன்று பார்த்துருக்கணுமே இப்போது நம்ம வந்து காரணம் வந்து அழியாமலேயே காரியம் வந்து காரிய அழிகிற காரண காரியத்தை உண்டு பண்ணுற சக்தி உடைய அழியாத காரணம் அழிகின்ற மாறுகின்ற காரியத்தை தோற்றுவிக்கின்ற அழியாத மாறாத காரணம் நம் அனுபவத்தில் இல்லவே அப்படி அனுபவத்தில் இல்லாததுனால இது நீங்கள் பாட்டுக்கு ஊகம் பண்ணி சொல்றத ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம என்ன சொல்றோம் வேதம் சொல்லியிருக்குன்னு சொல்றோம் வேதம் எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றோம் எத்திர கிஞ்சின்ன ஜாயத்தே இதம் சர்வம் ஈசா வாஸ்யம் புருஷ ஏ சொல்ல சிருஷ்டி முழுக்க பிரம்மன் சொல்லிட்டு இருக்கோம் தான் சொல்லிட்டு மாதிரி தெரியறது பிரம்மன் தான் ஜெகத்து மாதிரி தெரியறது பாக்கரமனும் பாக்கரமம் மாதிரி இருக்கான் பார்க்கப்படுகின்றவைகள் பார்க்கப்படுகின்றவைகள் போல இருக்கின்றன பார்த்தல் என்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது போல இருக்கிறது இந்த உலக அனுபவம் அனுபவிக்கப்படுவது போல இருக்கிறது ஆனால் உண்மையில் போலனால என்ன அர்த்தம் கிடையாதுன்னு அர்த்தம் எப்படி சொப்பனவத் அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம் திருஷ்டாந்தம் வச்சுருக்கோம் சொப்பனத்தை போல அப்ப நம்ம சாஸ்திரத்தை பலமா பிடிச்சுக்கிறோம் சிருஷ்டியை வந்து லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே முடியாது தர்க்க பூர்வமாக ஒருபொழுதும் நிரூபிக்க முடியாது எப்படி நிரூபிக்க முயற்சி செய்தாலும் அதில் குறைகள் வந்து கொண்டே இருக்கும் எனவே இதுக்கு என்ன வழின்னா இதை இதை வந்து புரிந்து கொண்டு ரேஷனலா இதை வந்து புரிய வைக்க முடியாத மாதிரிதான் இந்த மாய வேலை பண்ணிட்டு இருக்கு ஆகையினால இந்த மாய என்ன பண்ணணும்னா மாமேவையே பிரபத்திய மாயாமே தாம் தரந்தி தோரு நிர்குண நிராகார நிர்விகல்ப அத்வைத்த பரிபூர்ண பிரம்மனையே யார் உணர்கிறார்களோ அங்கே நிர்குணம் தான் போட்டுப்போம் சகுண பக்தி கிடையாது புராணி எல்லாம் நீங்க கடைசியா நம்ம வந்து அத்வைத வேதாந்தப்படி பார்க்கறதுக்கு வாச்சியார்த்தம் அப்படி இருந்தாலும் லட்சியார்த்தம் இதுதான் சர்வ தர்மான் பரித்தஜ்ய மாம் ஏம் விர அப்படின்னா சர்வ சய பரித்த சர்வ சித பரித்தம் அதுவை பூர்ணம் பிதோ புரியர் தோமா மகாத்தோமா நிச்சயமாக மகா தத்துவம் இல்லை தத்துவமாக இருந்தாலும் இருக்கலாம் மகா தத்துவம் இல்லை ஞாபகம் இருக்கில்லைய தத்துவம் மகா தத்துவம் மறந்துவிடாது தத்துவம்னா சொல்றவனுக்கு புரியும் கேட்குறவனுக்கு புரியாது அதுக்கு பேர் தத்துவம் மகா தத்துவம்னா சொல்கிறவனுக்கும் புரியாது கேட்குறவனுக்கும் புரியாது அதுக்கு பேர் மகா தத்துவம் அதான் சொல்லியிருக்கேன் அப்ப இது மகா தத்துவம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் தத்துவமா இல்லாங்கிறது நீங்க பார்த்துக்கா தசிய நாஸ்தி அனாதிய அனுமானம் பண்ணி நீ உன்ன சொல்ற தசிய திருஷ்டாந்தா நாஸ்தி வை வைன்தான் நாஸ்தியே அதுக்கு திருஷ்டாந்தம் உன்னால சொல்லவே முடியவே முடியாது சரி புழைச்சி போய் சொல்றான் இல்லைப்பா சரி ஒத்துக்கிறேன் அது வந்து அது அனாதி இல்லை இப்போ இந்த இடத்துல அது அப்புறம் அடுத்த வரி அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்புறம் ஸ்லோகத்தை பார்ப்போம் பழைச்சிப்போம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம அனுபவம் அப்படித்தான் இருக்குது ஏன்னா உனக்கு எனக்கு எக்ஸாம்பிளே இல்லை நீ சொல்கிறது நியாயமாக தான் தோன்றுறது எனக்கு எக்ஸாம்பிளே சரி அது அதுலேருந்து தோன்றினதுன்னு அப்படியே வச்சுப்போமேன் ஒரு மூல காரணம் இருக்குது அந்த மூல காரணத்துலேருந்து எல்லாமே தோன்றியது அதுலேருந்து தோன்றினதுன்னே வச்சுப்போமே அதுவும் பரிணமிக்கிறது அதுவும் மாறுகிறது அது அனாதி இல்லை அப்படின்னே வச்சுப்போமே என்ன நான் என்ன கேள்வி கேட்பேன் அந்த மூல காரணத்துக்கு காரணம் எது அப்படின்னா நீ மூல மூல காரணம் சொல்லணும் சொல்லணும் பிரதானம் சொல்லணும் என்ன சொல்ல அப்புறம் என்ன சொல்லணும் அந்த மூல காரணம் எதுலருந்து வந்து திரும்பவும் கேட்பேன் சால்வ் ஆக அதுக்கு இன்னொரு மூல காரணத்தை சொல்லணும் எங்கேயாவது முடியுமா இது ஒரு நாடும் முடியவே முடியாது அனவஸ்தா பிரசதாவது முடிவே வராது எண்டே வராது அதுக்கு மூல காரணம் எங்க முடிக்கிறது இது அப்ப கடைசியில் என்னாச்சுன்னா கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுதான் சொன்னேன் சிருஷ்டியை வந்து ஒன்றும் புரியலன்னு சொல்லி விட்டுவிடுன்னு எப்படி விடுறதுன்னா படிச்சுட்டே இரு படிச்சுட்டே இருந்தால் விட்டுவிடலான் படிச்சுட்டே இருந்தால் விட்டுவிட முடியுமான்னு படிச்சுட்டே இருந்தால் விடு அப்படித்தான் உனக்கு அந்த புத்தி வரும் இந்த சிருஷ்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கவே மாட்டேன் அப்புறம் கடைசியில் என்னன்னா செத்தாரை போல் அதை விட்டுட வேண்டிதான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா முடியும் அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அநீர்வச்சனீயம் அநீர்வச்சனம் இந்த அநீர்வச்சனியம்ங்கிற கிளாரிட்டி உனக்கு வர்றதுக்கு இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவிவாதம்ங்கிறத புரிய வைக்க வேண்டி புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ண வேண்டும் மொட்டையா அவிவாதம் மொட்டையா அனீர்வாச்சனியம் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பியோ ஒத்துக்க முடியாது அதனால வந்து விளக்கங்கள்லாம் சொல்ல வேண்டும் ஒன்னும் விளக்கம் சொல்ல முடியாது அப்போ இந்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம் பாருங்கிறது நம்பர் போட்டு ஒன்று அஜாத்வை ரெண்டு அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் ஜாயத்தே மூணு தஸ்ய நாலு திருஷ்டாந்தாஸ்திவை ஆறு இது ஒரு வரி ரெண்டாவது வரியில் ஜாத்தாச்ச ஒன்று ஜாய ஜாயமான ரெண்டு மூணு நாலு பிரசஜே அஞ்சு அப்படி போட்டு அர்த்தம் சொன்னே யாருடைய மதத்தில் யாருடைய கொள்கையில் எந்த வாதியினுடைய அப்படிங்கிறாசுங்கிற மதத்தில் நம்ம சேர்த்துக்கணும் எஸ்யவாதினே எஸ்ய மதேன்னா சிம்பிள் யாருடைய மதத்தில் அஜாத்து அஜாத்வை ஜாயத்தே அஜாத்துன்னு சொன்னால் இங்கே அநாதி அநாதி பிரதானம் அர்த்தம் அஜம் அஜாத்னு சொன்னால் அநாதி பிரதானத்திலிருந்து அநாதி பிரதானாத் ஜாயத்தே தோன்றுகிறது என்று கூறுகிறார்களோ தஸ்ய அவர்களுடைய மதத்தில் திருஷ்டாந்தம் சான்றுகள் தகுந்த சான்றுகள் நாஸ்திவை இல்லவே இல்லை அவர்களுடைய மதத்தில் தக்க சான்று தக்க உதாகரணம் தக்க எடுத்துக்காட்டு தக்க கிடையாது ஆகினாலும் இது என்ன தோஷம் மறந்துவிடக்கூடாது ரெண்டாவது என்னன்னா சரி பரவாயில்ல ஒத்துக்கிறோமே சொன்னதுனால ஜாத்தாத்து ஜாயமான தோன்றியதிலிருந்து தோன்றுகின்றவற்றுக்கு தோன்றினதுல இருந்து தோன்றுச்சு அதுல இருந்து இது தோன்றியது அதுல இருந்து இது தோன்றியதுன்னா எதுல இருந்து முதல் தோற்றம் எது மூல காரணம் மூல காரணமே தோன்றினதுன்னு வச்சுப்போமேன்னு சொன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் போயிண்டே இருக்கும் என்ன அர்த்தம் அனவஸ்தானம் சாத் இத்தர்த்தா நவ்யவஸ்தான் ஒரு வரம்பு வரம்ப வரம்பே இல்லாமல் போயிடும் அதுக்கு வரம்பே இல்லாமல் போய்விடும் வரம்பு இல்லைன்னு அர்த்தம் முடிவின்மை வரம்புனா முடிவு தானே வரம்பு வரம் வரையு சொல்றோம் இல்லையா முடிவின்மை ஏற்பட்டு விடும் பிரசஜ்யே பிரசஜ்ஜதா சியா உண்டாகிவிடும் நீங்க தமிழ்ல என்ன போட்டிருக்கதே இல்லை நான் சரியா பார்க்கறது இல்லை தமிழ்ல போட்டு எந்த பிரதானவாதி மதத்தில் பிறப்பில்லாததிலிருந்து காரியம் தோற்றுகிறதோ அந்த மதத்தில் திருஷ்டாந்தம் இல்லவே இல்லை தோன்றியது நின்றும் தோன்றுவதற்கு நிலைப்பாடு அமையாது நிலைப்பாடு அனவஸ்தா தோஷமே ஏற்படும் முடிவின்மை என்கின்ற குற்றம் ஏற்படும் முடிவில்லாமல் சொல்லி நேர்மோ மூல காரணம் அப்போ காரண அனித்திய தோஷகா காரிய நித்தியத்துவ தோஷா அப்புறம் என்னது யுக்தி விரோத தோஷகா அப்புறம் அடுத்தது பார்த்தது என்னென்னா அனவஸ்தா தோஷ இப்போ நாலு தோஷத்தை சொல்லி சாங்கிய மதத்தை நிராகரணம் பண்ணிவிட்டோம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க தான் இவங்க தான் பிரதம மல்ல நியாயம்னு பேர் இருக்கு பிரதம மல்ல என்ன அர்த்தம் ஒரு சாம்பியன் இருக்கான்னு வச்சு மல்யுத்த வீரன் இந்த நாட்டில் யார் முதன்மை மல்யுத்த வீரன்னா இவன் தான் பெரிய ஆளுன்னா அவனை ஜெயிச்சுட்டா நான் என்னாவே நான நான் இல்லை நான் என்னவேன் யாரோ ஒருத்தரை வச்சு அவனை ஜெயிச்சுட்டா அவன் வந்து தலைவனாய் அவன் மல்யுத்த தலைமை மது மல்யுத்த வீரர்னா அதனால சாம்பியன் அடிச்சுட்டா சரியாயிடும்னா அதனால இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் குரூப் இவங்கலாம் சாங்கியர்கள் ஆகினால அவங்களுக்கு பதில் சொன்னாலே எல்லாருக்கும் பதில் சொன்னதாக ஆகிவிட்டது சரி இனி அடுத்த குரூப்புக்கிட்ட போகிறோம் முடிஞ்சது இப்போ சாங்கிய மத நிராகரணம் செய்யப்பட்டது ஏன் வச்சுக்கோ ந நியாய மத நிராகரணமும் செய்யப்பட்டது ஆக்சுவலாக பார்த்தா சங்கராச்சாரிய சொன்னார் நியாய மதவாதிகள் சொல்கிறதே தான் நம்மளே சொல்கிறோங்கிற அவங்க தான் இப்படி சாங்கியர்களை பார்த்து கேட்குறாங்க ஆகினால அது புதுசாக ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சு விடுவோமேன்னா அதுலேயும் நிறையதான் அது வந்து எத்தனையோ தோஷங்கள் ஸ்ருதிக்கு ஒத்து வராது பாவ விகாரத்துவத்தை அதெல்லாம் பார்த்துட்டோம் நிறைய உதாரணங்களை பார்த்துட்டோம் அப்புறம் வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்குது இல்லாததுலேருந்து தோன்றுகிறது அப்போ அசத் அசத்காரியவாத நிராகரணம் பேச்சுக்கே எடுத்துக்கல அதனால் அதுக்கு மதிப்பே இல்லை சாங்கியத்தை தான் நிராகரணம் பண்ணுறோம் சாங்கியத்தை நிராகரணம் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா நியாய மதவாதி என்ன யுக்தியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கானோ அதே யுக்தியை சொல்லி தான் அவங்களை இது பண்றோம் அதனால இது வந்து யாருக்கு சொல்லணும்னா இந்த அந்நியாயமாக பேசுற ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட நியாயமாக பேசுவான் ஆனால் அவனோட விஷயத்தை சொல்றபோது மாத்திரம் அநியாயமாக சொல்லிவிடுற ஆகையினால அவரை வந்து என்ன நீ உன்னோட தீய தப்பா இருக்கு ஆனால் நீ இன்னொருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அது நல்லா இருக்கு அதை நான் எடுத்துக்கணேட்டேன் நீ உன்னோட சித்தாந்தம் எனக்கு பிடிக்கல அது சரியில்லை உன்னோட சித்தாந்தத்துக்கு பதிலே சொல்ல வேண்டாம் அதில் ஆயிரத்தி எட்டு தோஷம் இருக்கு ஆனால் நீ இன்னொருத்தன் சித்தாந்தத்தை நல்லா வாங்க வாங்கி பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் எடுத்துட்டு விட்டேன் சொல்லி அந்த அவங்க சொன்ன வாக்கியங்களே வச்சுத்தான் இது பண்ணியிருக்கிறதா செங்கராச்சரியர் சொல்றார் ஆக அதான் அவர்தான் சொன்னார் இதனால தான் என்ன சொன்னார் அவர்களால் அவர்கள் இப்படி எல்லாம் பேசுறதன் மூலம் அஜாதிவாதம் உறுதியாகிறது அதை எடுத்துக்கொண்டு சொன்னார் இப்ப பதினாலாவது காரிக்கையிலிருந்து இருபத்தி மூணாவது காரிக்கை வரை மற்றொரு கருத்து வருகிறது ரொம்ப இதுவும் பவர்ஃபுல் ரொம்ப பலம் வாய்ந்ததாக தான் இது பண்ணுற விவாகஷ்ட விவாதஷ சமயோரேவ சோபத்தேன்னா ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் விவாகம்னா தெரியும் இல்லையா கல்யாணம் விவாகஷ்ட விவாதஷ விவாதம் பண்ணுறதா இருந்தாலும் சரி விவாகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி சமயோரேவ சோபத்தை சரியான ஈக்குவலாக இருந்தால் தான் அது சோபிக்கும் இல்லாட்டி ஒன்று இழுத்துட்டு இருக்கும் ஒன்ன ஒன்று இழுத்துருக்கும் தண்ணி பாம்பு தவளக்கத மாதிரி சொல்றோம் ரொம்ப விவாகஷ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோகத்தை இல்லாட்டி சோபிக்காது ஏதோ ஒரு மாதிரி வண்டி ஓடின்ருக்கும் ஒப்பேத்தின் இருக்கும் வாழ்க்கையவே ஒப்போமே தவிரமும் சொல்ல கூடாது இப்ப ஒரு புது விஷயம் சொல்ல போற படிப்போம் அதுக்கு பிறகு நாம அதை விளக்கமா பார்ப்போம் ேத்துஃபாதி கம் தைருபியேஃஃபலம் எதிர்ஃப கம் தைருபர்ணே கௌடபாச்சாரியர் ரொம்ப நமக்கு பழக்கமான பிரசித்தமான ஒரு தியரிய அடிக்கிறார் கர்ம பலம் கர்மபலம் கர்மா தியரி அட்டாக் பண்ற நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சில அபிப்பிராயங்கள் இருக்கு அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல தார்மிக விவகாரம் விவகாரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஜாகிரதையாக புரிஞ்சுங்கோ எங்கேயா விபரீதமாக புரிஞ்சுட்டிங்கன்னா அந்த பாவம்லாம் நமக்கு தான் வரும் அதாவது நீங்கள் படிக்க போகிறதே பாவம் இல்லைன்னு சொல்ல போகிறீங்கன்னா அவலைப்படாது தப்பாக இந்த பரம்பரைக்கு போயிடக்கூடாது அடுத்த பரம்பரைக்கு தப்பாக மெசேஜ் ரீச் ஆகிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லை இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னா இந்த கர்மா தேரின்னு இப்ப சிருஷ்டிக்கு காரணம் என்ன பண்ண கர்மான் கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஊரு நமக்கு உடம்பு ஜீவர்கள் தானே இப்ப ஜீவர்கள் வச்சு அந்த மாதிரி பேசாது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னு நீங்களேன்னு சொல்லா இது இப்ப வரணும் இப்ப நம்ம வரணும் ஏன்னா ஒன்னொன்னே நீக்கணுமே இந்த ஜீவத்தன்மையை நீக்கணும்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்து இழுத்து வச்சு வச்சு ஒரு ஒருத்தர கூட்டு வந்து ஓங்கி ஒரு அடி கூட்டி இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி இப்போ நம்ம ஜீவர்கள்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்ம எல்லோரும் நிறைய கர்மாவை பண்ணி வச்சுருக்கோம் எப்போ ஆரம்பித்தோன்னு தெரியல சஞ்சித கர்மா வேற இருக்குது ஆகாமி கர்மா வேற நிறைய தேவை நல்லா பண்ணிகிட்டே இருக்கும் பிராரத்தம் வேற அனுபவிச்சுட்டே இருக்கும் அது நிறைய கர்மா இப்போ இந்த சிருஷ்டிக்கு மூல காரணம் என்னங்கிறதா நம்ம விசாரத்தில் இருந்துட்டேரு இப்போ கௌடபாதாச்சாரியார் என்ன சொல்றார் சிருஷ்டி வைதத்தியம் சர்வபாவானாம் சர்வபாவானாம் வைதத்தியம் அது சொன்னதுனால சிருஷ்டி அவ்வளவு ஸ்ட்ராங்காக நீக்க மற்றவங்க ஒத்துப்பாங்களா மற்ற வாதிகள் அவங்க சொல்லியிருக்கிற கருத்தெல்லாம் என்னங்குறது தானே பார்த்துட்டு இருக்கும் அவ சிருஷ்டியே மித்யான்னு சொல்ற போது சிருஷ்டிக்கு அப்போ மூல காரணம் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ மித்யான்னு சொல்ற போது எதுனால மித்யா சொல்றோம்னா அனிர்வச்சனீயம் மித்யாத் அனிர்வச்சனீயத்வம் சதசத்தியாம் அனிர்வச்சனீயத்வம் மித்யாத்துவம் இது சத்துன்னு சொல்ல முடியல அசத்துன்னு சொல்ல முடியல அத சதச அனிர்வச்சனீயம் விளக்க முடியல விளக்க முடியலேங்கிறது மாத்திரம் இல்லை இதுக்கு நம்ம சத்தியம் கொடுத்தா நாம சுகத்திலையும் துக்கத்திலேயும் மாட்டிண்டு சம்சாரியா போறோம் ஆக இதை மதிக்காம இருக்கிறது தான் சிறந்த வழி முக்திக்கு வழி என்னன்னா இன்பத் துன்பங்களை மதிக்காமல் இருப்பதே இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு வழி இன்பத்தையும் மதிக்காதே துன்பத்தையும் மதிக்காதே இன்பம் உண்மையும் அல்ல துன்பத்தை மதிக்காதே துன்பத்தை துன்பத்தை மதிக்காதே துன்பம் என்னது துன்பம் இன்பமும் அல்ல உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையும் அல்ல பொய்யும் அல்லன்னு புரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ண போறோம்னா அதை உண்மைன்னு சொல்ல முடியாது அதை பொய்னு சொல்ல முடியாது ஒரு திருஷ்டியில் சொல்கிறோம் இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்போ உண்மையும் பொய்யும் இல்லாததுங்கிற ஒரு உண்மை இருக்கு இல்லைன்னு சொல்லப்படாது அப்புறம் எப்படி சம்சாரம் தொலை அப்போ உண்மையும் பொய்யும் இல்லாத உண்மைன்னு ஒரு உண்மை இருக்குது உண்மையும் பொய்யும் இல்லாத உண்மையும் பொய்யும் இல்ல உண்மையும் பொய்யும் உள்ள உண்மை ஒன்று இருக்குது உண்மையும் பொய்யும் இல்லாத உண்மை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குன்னு சொல்லப்படாது புரியுது இல்லையா நான் ஏற்கனவே குழப்பமாக இருக்குது நான் வேறு புதுசாக ஒரு குழப்பத்தை ஆரம்பிக்கிறேன் கிடையாதுன்னா கிடையாது அப்புறம் அதுக்கு மதிப்பு தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு நிஜமாகவே மதிப்பு தரக்கூடாது மதிப்பு தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு மேல் மனசில் சொன்னால் போகாது உள்ளே போகணும் மனசு நான் இப்போ சும்மா புதுசாக சொன்ன ஒரு இதுக்காக சொன்னேன் இது பெரிய தாற்பயம் இல்லை தகராறு ஜாஸ்தி வரும் இதில் மேல் மனசில் வேணால் துவைத்தியாக இருந்துங்கோ நடுமனசில் விசிஷ்டா துவைத்தியாக இருந்துங்கோ ஆழமான மனசில் அது இல்ல இருந்து என்ன எந்த மனசு உண்மையான மனசு மனசே உண்மை இல்லை மனசே உண்மை இல்லை அப்ப மனசே உண்மை இல்லைங்கிறத வச்சுன்னு என்ன பண்றது அதோடு தான் விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு அதனால என்ன பண்ண போயிட்டு போட்டு ஆழமான மனசு முக்கியமா வச்சுக்கணும் சும்மா இதெல்லாம் என்னன்னா என்னன்னா செருப்பை போட்டுன்னு வர செருப்போடு திருஷ்டாந்தோன்னா கோவை துவைதிக்கு அவ்வளோ கோபம் வாசல்லையே கேட்டு விட்டுணும் துவத்தி கொஞ்சம் வந்து உள்ளே அரை வரைக்கும் போகிற வரைக்கும் என்னது விசிட்டா துவைதம் அப்புறம் மூலஸ்தானத்துக்கு போயிட்டா வச்சு அத்வைதம் இல்லை அங்கே அவர் வேற நான் வேற இருக்கேன்னு நான் புரியுறதுக்காக இரண்டரை கலந்து விட வேண்டும் வச்சுங்க மனசை மூணாக பிரித்து மூணு லேராக்கிவிட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கோம்னு வச்சு கூட அப்புறம் நமக்கு தெரியும் எது எது கரெக்டு எந்தெந்த கோணத்தில் வச்சுருக்கோம் தெரிஞ்சுக்கணும் போயிட்டு போட்டோம் இப்போ என்ன ஆச்சுன்னா கர்மா தான் மூல காரணம்னு ஒரு இது வந்து இதில் வந்து ஆறு விகல்பம் கொண்டு வர்றார் கௌடபாதாச்சாரிய இந்த கர்மா தீரிய வச்சுன்னு சிருஷ்டிவாதம் இருக்கே இது நிறைய பேர் இருக்காங்க இந்த குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க பெரும்பாலானவர்கள் இந்த கர்மாவை காரணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சிருஷ்டிக்கு காரணம் கர்ம மூல காரணம் என்ன கர்மம் என்று சொல்லுகிறார் நமக்கும் இதெல்லாம் அடிக்கடி கேட்டு இருக்கோம் என்ன கர்மம் புண்ணியமோ பாவமோ இப்ப பார்த்தாலும் நம்ம மனசுல நம்ம தர்மசாஸ்திரத்தை எல்லாம் கொஞ்சம் என்னோ புரிஞ்சின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் தர்மசாஸ்திரத்தை இது பண்ணதுனால அது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு பயந்து பாபத்துக்கு பயந்து புண்ணியத்தை பண்ணி அப்படியே ஒரு கல்ச்சரை டெவலப் பண்ணி வந்திருக்கோம் ஆக என்ன சொல்கிறோம்னா இந்த புண்ணிய பாபம்ங்கிற இந்த மொத்த மூட்டை இருக்கே அத்தனை பேரோட ஒட்டு ஒட்டு மொத்த மூட்டை கர்மம் அந்த கர்மந்தான் மூல காரணம் என்ன கர்மமும் அந்த கர்மந்தான் மூல காரணம் அந்த மூல காரணமான கர்மத்தில் இருந்து தான் சரீரம் வந்தது கர்ம பலவாத கண்டனம் கர்ம பலவாத கண்டனம் எதுக்கு மறந்துடக்கூடாது நம்ம சித்தாந்தத்தை மோக் அடையப்பட வேண்டியது இல்லை அத்வைதம் என்பது அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அத்வைத பிரம்மனாக இருக்கேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறோங்கிறத நினைவூட்டுகிறேன் கர்ம பல கர்மபல கர்ம பலன்தான் காரணம் கர்மா பலம் கர்ம பலன் சொல்றேன் கர்ம பலங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு கர்மத்தையே கர்ம பலன் சொல்லுவோம் கர்மாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு செயலுடைய பலன் இருக்கு இங்க அவர் ஒரு பெர்கூலரா ஒரு லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்றபாதாச்சாரியர் இந்த ஆறு விகல்பம் பண்ணி என்ன பண்றார் தெரியுமா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து இது சரி வருமா சரி விராஜ் போடு இது சரி வருமா சரி விராஜ் போடு இது சரி வருமா சரி விராஜ் போடு அப்படி ஒன்று ஒன்றா அக்குவேற என்ன பண்றதுன்னா பெரிய தேர் வடக்கை இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வடக்கையில் ஒன்று ஒன்றா எடுத்தா என்னாகும் அடைசியில் எல்லாம் போயிரு அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறார் கருடபாதாச்சாரியர் பத்து ஸ்லோகம் அதுக்காக பண்ணுறார் பத்து காரிகை அதற்கென்றே ஒதுக்குகிறார் பதினாலு முதல் இருபத்தி மூன்றாவது காரிக்க வரை இது போகிறது என்னெல்லாம் ஆறு சொல்றாங்க சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்லோகத்தை என்ன வரிசையா படிப்போம் ஒரு ஒரு ஸ்லோகத்திலும் வருது என்ன ஆறு சொல்றாருங்கிறத சொல்றேன் முதல்ல என்ன சொல்ற ஒரு கேள்வி கர்மாவில இருந்து இப்ப நம்ம நம்ம சரீரம் இருக்குன்னு வச்சுக்கணும் நம்ம சரீரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றோம் பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதைஹி கிருத்தம் அப்புறம் சத்கர்மஜன்யம் ரெண்டு இருக்கு பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதைஹி கிருத்தம் சத் கர்மஜன்யம் அப்படின்னு படிக்கலாம் அப்படி ஒரு அப்படி ஒரு கவெண்ட்ரி நான் பார்த்துருக்கேன் இந்த சத்கர்மஜன்யம்னு போடாம இந்த சத்த அதுல போடுறது அப்புறம் இந்த சத்கர்மஜத்துக்கு மனுஷ ஜென்மான்னு நம்ம காரணத்தான் சொல்லி உட்காண்டிருக்கோம் ஆயினால இது கைலாசாசனம் புத்தகத்துல இருக்கு தத்துவ போதத்துல இருக்கு ஆயன பஞ்சீக்சமூத்தை சத்து கர்மன்யம் சுகதூதி ஆயனம் சரீரம் அதியா வந்து விபரிணம வினியத்தீட்டு ஷட் ஃபாவத் எதாஸரீரம் அமிரீர அப்பஞ்சீத்த பச்சமூத்தை சத்து கர்மன்யம் சுகதுதன பஞ்சஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதயா மனஸ்தெய்கம் புத்திஷெய்கா ஏவம் சப்தத கலாபிஸக எத் திஷ்டதி தத் சூக்ம சரீரம் உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இதெல்லாம் தத்துவபோதத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் ரெண்டு முக்கியமாக என்ன சொல்கிறது கர்மஜன்யம் கர்மஜன்யம் ஆக இந்த சரீரத்துக்கு காரணம் என்ன கர்ம அவங்க என்ன சொல்கிறாங்க மூல காரணம் மூல காரணம் கர்மாங்கிறாங்க அப்போ நம்ம அடுத்த க இது பாருங்க இது ஒன்று ஒன்று ஒன்றா சொல்லிவிடுறேன் அப்புறம் ஒன்று ஒன்றுக்கு தோஷத்தை சொல்லுவோம் அப்புறம் ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இல்லை மூல காரணம் கர்மா இல்லை மூல காரணம் ஷரீரம் எப்படி இருக்கு பாருங்க மூல காரணம் சரீரம் அப்படி வச்சுக்கோங்க எப்படிப்பா சரி வரும் இதே இந்த விக்கிரி பதிலே சொல்லிவிட்றேன் அப்போ இது சரியாக வரும் பதிலாக சொல்லிகிட்டே போயிடுறேன் கர்மா மூல காரணம் சொன்னா அந்த கர்மாவை உண்டு பண்ணது யார் இது கேள்வி இந்த கர்மா மூல காரணம் கர்மா சொன்னா அந்த கர்மா கர்மத்துக்கு கர்த்தா யார் கர்த்தா இல்லாம திடீர்னு ஒரு கர்மா எப்படி வரும் மூல காரணம் கர்ம கர்த்தா இல்லாம கர்மம் வராது ஆகையினால கர்த்தாவை சார்ந்துதான் கர்மமே இருக்கு ஆகையினால நீ கர்மத்தை மூல காரணம் சொல்றத ஒத்துக்க முடியாது வரணும்னாலே கர்மமானும் இல்லாட்டி முத முதல்ல சரீரம் வந்துருக்குன்னு வச்சுப்போம் பகவான் திடீர்னு பகவான் ஒத்து பேசுவோம் திடீர்னு உண்டு பண்ணுவார அப்படி சரீரத்தை உண்டு பண்ணால் எப்படி யாருக்கு போனாலும் எந்த சரீரத்தை போனாலும் உண்டு பண்ணுவாரா அவர் எந்த சரீரத்தை உண்டு பண்ணுவார் அவர் வந்து முதல்ல நாயை உண்டு பண்ணுவாரா நரியை உண்டு பண்ணுவாரா கொசுவை உண்டு பண்ணுவாரா மனுஷனை உண்டு பண்ணுவாரா முதல்ல அப்படி மனுஷனே உண்டு பண்ணால் ஆணா உண்டு பண்ணுவாரா பெண்ணாக உண்டு பண்ணுவாரா அதில் பிராமணனை உண்டு பண்ணுவாரா நம்ம ஊர் கதை சூத்ரனை உண்டு பண்ணுவாரா சத்திரியனை உண்டு பண்ணுவாரா யாரை உண்டு பண்ணுவார் அப்படியே உண்டு பண்ணாலும் ஆரோக்கியத்தோட உண்டு பண்ணுவாரா மாட்டாரா இந்த ஆரோக்கியத்தை குடுக்கிறது யாரு ஆரோக்கியம் என்ன பண்றது பைசா விட்டுருங்க வேலை செய்யறா என்ன பண்றது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லு ஆகவே சடனா ஒண்ணு வர முடியாது சரீரம் முதல்ல எடுத்தவனே பொத்து பொத்துன்னு எல்லாத்தையும் போட்டு என்ன பகவான் சரீரத்தினாலே வரல சரி ரெண்டும் சரி வரல எப்படி இருக்கு வரணும் கர்மாவும் மூல காரணமாக இருக்க முடியாது சரீரமும் மூல காரணமாக இருக்க முடியாது ரெண்டும் சேர்ந்து மியூச்சுவல் தான் காரணம் ரெண்டும் சேர்ந்து அந்யோன்ய காரணம் அப்படி வச்சு போவேன் இது இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம் அப்படி வச்சுப்போமே உலகத்துல என்ன சொல்றாரு அப்பா கிட்ட இருந்து பையன் கிட்ட இருந்து அப்பா கிடையாது ஆகையினால இவனுக்கு அவன் காரணத்திலிருந்து காரியம் வரும் காரியத்திலிருந்து காரணம் வர்றதுங்கிற கதையே கிடையாது காரணம் வர்றதுங்கிற திருஷ்டாந்த எக்ஸாம்பிள் சரி அப்படி வந்தால் அது ஒன்று ஒன்று பழைய படிக்க ஆரம்பிச்சுடும் கோழி முதலா முட்டை முதலான்னு ஆரம்பிச்சுடும் ஆகவே அன்யோன்ய காரணமும் கிடையாது கர்மா காரணம் அல்ல சரீரம் ரெண்டாவது விகல்பம் சரீரம் காரணம் அல்ல அடுத்தது மூணாவது காரணம் என்ன கர்மாவும் சரீரமும் சேர்ந்து காரணம் மூல அதாவது ரெண்டும் அந்யோன்ய காரணம் இப்படி சொல்றார் அப்புறம் இன்னும் மூணு விகல்பம் இருக்கு நாளைக்கு மூர்த்தி தட்சிணா மூர்த்த ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோ உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ओम, शान्ति शान्ति शान्ति ही ही ओम, हरि आदि ாஹ ஆதிநீ ஜரிவிக்கீ சருநாசஸ்